பரிசுத்த அவையானவரால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எனக்கும் கிடைக்குமா கனை கெட்இட்டு வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு ஏழாம் அத்தியாயம் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் கண்டிடுகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது உங்களில் எந்த மனிதனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லைவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பிரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படியே ஒன்றியோவான் ஐந்தாம் அத்தியாயம் பதினான்காம் பதினைந்தாம் வசனங்கள் நாம் எதையாகிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு தீமோத்தையும் முதலாம் அத்தியாயம் ஏழாம் வசனம் கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் காட் ஹாஸ் நாட் கிவன் அஸ் எ ஸ்பிரிட் ஆர் ஃபியர் ஆர் டிமிரி பட் ஆஃப் பவர் அண்ட் ஆஃப் லவ் நீங்கள் விசுவாசிகளான போது பருசுதாவியை பெற்றீர்களா சீடர் குழு ஒன்றிடம் எபேசு நகரிலே பவுல் கேட்ட முதல் கேள்வி இதுதான் காரணம் இல்லாமல் அப்படி கேட்கவில்லை இன்றும் கிறிஸ்தவர் ஒவ்வொருவருக்கும் உரிய அதிக முக்கியமான கேள்வி இதுதான் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பருசுத்தாவியை பெற்றீர்களா தூயாவியானவரை பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை திருமறை பல பெயர்களால் அழைக்கிறது அதை யோவான் ஸ்நானகன் தூயாவியானவரால் கிடைக்கிற திருமுழுக்கு என்றான் இயேசு கிறிஸ்து அதை உன்னதத்திலிருந்து வருகிற வல்லுமையால் தரிப்பிக்கப்படுதல் என்றான் ஆதி சீடர் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது இயேசு தன்னுடைய சீடர்கள் இடத்திலே உயிர்த்தெழுந்த பின்பு ஊதி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அப்படியே பேதிருவும் பெந்தை கிச நாளன்று நீங்கள் ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற இன்னொரு இடத்திலே அப்போ சிலர் பத்து முப்பத்தி லூக்கா ஆவியின் அபிஷேகம் என்று அதை அழைக்கிறார் இதை பாப்டிசம் ஆப் த ஸ்பிரிட் என்று சொல்லலாம் என் பவர் ஃப்ரம் ஆன் ஹை என்று சொல்லலாம் filling of the spirit endru cholalam receiving of the spirit endru cholalam and anointing with the holy spirit endru cholalam ah thandeyin vaakkin magimeidhaan enna idu deiva pillai ovver varudaiya pirappurimai this is the birth right this is the rightful inheritance of every child of god ittage melana aavin abisheghathai naadugayil எனக்கும் கிடைக்குமா என்று மக்களுடைய ஹயங்களிலே பல ஐயங்கள் எழும்புவது உண்டு பொதுவாக எழும்புகிற ஐந்து ஐயப்பாடுகளை இன்று சுருக்கமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் முதலாவது பயம் ஃபியர் என்னும் பிரச்சனை வேறே ஆவி எதையும் நாம் பெற்றுவிடக்கூடாதே என்று மக்கள் அஞ்சுவார்கள் இது அடித்தளமற்றது தூய் ஆவிக்காக ஜபிக்கும் பொழுது இவ்வித பயம் மக்களுக்கு வரக்கூடும் என்று இயேசு முன்னதாக அறிந்ததால் தான் இப்படி சொன்னார் உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா பசுத்தான் அபிஷேகம் கல்லு கிடையாது அது பாம்பு கிடையாது அது தேள் கிடையாது அது அப்பம் அது மீன் அது முட்டை அது தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம் அப்படி சொல்லிவிட்டுதான் அவர் சொன்னார் பொல்லாதலாகி நீங்களே உங்கள் பிள்ளைகள் கேட்கிற நல்ல காரியங்களை கொடுக்கும் பொழுது பரமப்பிதாவானவர் தமிழத்தில் பர்சுத்தாவியை கேட்கிறவர்களுக்கு வேற எதை கொடுப்பார் என்று அவர் சொல்லாமல் சொன்னார் இதற்கு விளக்கம் தேவையே இல்லை எனவே உங்கள் இருதயத்திலே பருசுத்தாவியானவருக்காக ஜபிக்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு ஆவி வந்து விடுமோ பயத்திற்கு இடமே கொடுக்காதிருங்கள் அந்த பயத்தை உங்களுக்கு தருவது பிசாசு அப்படிப்பட்ட பயத்திற்கு அடித்தளமே கிடையாது நியாயமே கிடையாது இரண்டாவது மக்களுக்கு எழுகிற ஐயப்பாட்டு பிரச்சனை விசுவாசத்தை குறித்த பிரச்சனை ஃபெய்த் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையாயிருந்ததை விட கூடுதலான அசாதாரண விசுவாசம் இருந்தால்தான் ஆவியானவர் கிடைக்கும் என்று பலர் கருதுகின்றனர் இது சரியல்ல கிறிஸ்துவானவரும் ஆவியானவரும் பரமபிதாவின் இணையான இவுகளாவ ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் இஸ் பேரிட் கிப்ட் மேலறையில் காத்துக்கொண்டிருந்த சீடருக்கு அபூர்வமான விசுவாசம் ஒன்றும் இருக்கவில்லை அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு வெளிப்பட்ட பொழுது கூட சந்தேகத்தினால் நிறைந்திருந்தார்கள் அவிசுவாசத்தினால் கேள்விகள் கேட்டார்கள் இருதய கடினத்தால் அவர் அவர்களால் கடிந்து கொள்ளப்பட்டார் இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் அங்கே மேலறையிலே அமர்ந்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அடிப்படையான விசுவாசம் இருந்தது எனவே தான் இயேசு சொன்னார் விசுவாசமாக இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற பரசுத்தாவியை குறித்து ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானை முன்ன என்று அவர் பரசுத்தாவியை குறித்து சொன்னார் ஸோ தேவன் மேலும் ஏசு கிறிஸ்துவின் மேலும் இருக்கிற அடிப்படை விசுவாசமே பரசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கும் போதுமான விசுவாசமாகும் ஆவியானவர் நம்மீது வந்த பிறகுதான் நாம் விசுவாசத்தில் வளர்கிறோம் விசுவாசத்தில் முதலிலேயே வல்லவர்களாகிவிட்டால் ஆவியானவர் எதற்கோ விசுவாசம் பசுத்தாவியின் வரங்களில் ஒன்று அடுத்து மக்களுடைய பொதுவான பிரச்சனை ஃபீலிங்ஸ் பற்றி ஃபீலிங்ஸ் உணர்ச்சி உணர்ச்சிகள் எல்லாருக்கும் ஒன்று இராது ஆவியானவர் அவர்கள் மேல் சிலர் துள்ளுவார்கள் சிலர் அசைவார்கள் சிலர் விழுவார்கள் எல்லாரையும் அப்படி செய்ய எதிர்பார்க்க முடியாது அது தவறு ஒரு வரிசையை நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் மறந்துவிடக்கூடாது முதலாவது சத்தியம் அடுத்து வருவது விசுவாசம் அடுத்து வருவதுதான் உணர்வுகள் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஃபேக்ட் அடுத்து வருவது விசுவாசம் அந்த ஃபேக்டை நாம் விசுவாசிக்கிறோம் மூன்றாவது தான் நமது உணர்வுகள் இந்த வரிசையை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களிலும் நமக்கு பிரச்சனையும் குழப்பமும் தான் இன்னும் சிலருக்கு நான் தூயாவியை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு என்னிடத்தில் தூய்மை இல்லையே என்கிற எண்ணம் பயம் தயக்கம் நாம் தூய்மையாய் இருப்பதால் நமக்கு தூயாவி கிடைப்பதில்லை தூய்மையாய் இருக்கவே தூயாவி நமக்கு தரப்படுகிறது ஏனென்றால் தூற்றுக்கூட இயேசுவின் கையில் இருக்கிறது அவர் தமது கலச்சியத்தை நன்றாக விளக்கி தேவையற்ற காரியங்களை ஆவியானவரின் அக்னியினால் அவர் சுட்டரிப்பார் என்று இருக்கிறது அவருடைய வேலையே நம்மை பரிசுத்தமாக்குவது தான் பரசுத்தமாய் இருப்பதால் அல்ல பரசுத்தமாய் மாறுவதற்காகவே ஆவியானவர் தரப்படுகிறார் எனவே பிரியமானவர்களே இந்த நாளிலே தானே பயத்தை நீங்கள் வேரோடு அறுத்து எறியுங்கள் உங்களுக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவது உணர்ச்சிகளை சார்ந்திராதே அண்டவரே நிறைய ஆவியினால் நிரப்பும் என்று ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபிக்கிற அதே வேளையில் உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று விசுவாசியுங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று விசுவாசித்தால் அவரிடத்தில் நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று விசுவாசித்து துதிக்க துவங்குங்கள் இதுதான் பிரசுத்தாவையானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி கீர்த்தனையிலே ஒரு அருமையான கவி உண்டு அமர்ந்த மென்மை சத்தத்தைப் போல் நெஞ்சில் பேசுவார் வீண் பயம் நீக்கி குணத்தை சீராக்குவார் ஆ நேச தூய ஆவியே உம் பலம் ஈந்திடுமே சுத்தாங்கம் ஈந்து நெஞ்சிலே நீர் தங்கிடும் கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஜெபிப்போம் பரசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினார் இப்பொழுதே என்னோடு கூட சேர்ந்து ஜெவியுங்கள் கடவுள் நிச்சயமாக உங்களை பரசுத்தாவியினாலே அபிஷேகிப்பார் எங்கள் மகாபுரிய தேவனே எங்களுக்கு நீர் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்மை விசுவாசித்து உம்மை நம்பி உம்முடைய குமாரனை தங்கள் சொந்த லட்சிகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற பிறப்புரிமை ஆண்டவர் இந்த வேளையில் என்னோடு கர்த்தாவை ஜபித்துக் அத்தனை பேருக்காகவும் நான் நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே அவர்கள் மீல் ஆசீர்வாதமான மழை இப்பொழுதே பெய்யட்டும் அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பரசுத்த ஆவியானவரால் நீர் நிரப்ப வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவை அவர்கள் இருதயங்களிலே பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் நவனாவுகளில் அவர்கள் பேசட்டும் உண்மை துதிக்கட்டும் உமை போற்றட்டும் மகிழ்ச்சியில் வெள்ளத்திலே அவர்கள் மூழ்கட்டும் உம்முடைய கிருவைக்குள்ளே அவர்களை வைத்துக் கொண்டு நெடுகவே ஆவிக்குள் அவர்கள் நடந்து செல்ல அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே Ah, me.